அவர்கள் அறிவிக்கின்றார்கள் வெள்ளிக்கிழமை என்று முழங்கால்களை கட்டிக் கொண்டு அமர்வதற்கு நபிசல்ல தடை செய்தார்கள் அபுதா ஒன்று ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் திருமிதி ஐந்து ஒன்று நானூறு இவ்விருவரும் இதை ஹசன் என